வணக்கம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக வெந்திர்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார் இரண்டு தமிழ்தாத்தா ஓவிய சுவாமிநாத ஐயர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிறந்தார் மூன்று நாளடியார் என்ற நூல் நானூறு பாடல்களை கொண்டது நான்கு பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காலமானார் ஐந்து நான்மணி கடிகை என்னும் நூலை எழுதியவர் விளம்பி நாகனார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மூன்றரையனார் ஏற்றிய நூல் எது 2 குருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் மூன்று புறநானூறு எவ்வகை நூல்களுள் ஒன்று நான்கு தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் பாராட்டப்பட்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்